இசை கேட்டால் கூதியைந்தாடும் அது இறைவன் அருள என் பாடல் கே கேட்கும் இருந்தார்கள் நெஞ்சில் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் செந்தவன் கொஞ்சம் ஐரோப்பிய தமிழ் வான் ஒளியில் இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக தேன் மதுரக்குரலோன் டி எம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெர்மன் டோன்முன் நகரில் இருக்கும் தேவதாஸ் அவர்களின் ஆதரவில் உலா வருகின்றது அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் பாவமும் இசையும் அவரே பரதமும் அவரே ராகமும் அவரே தாளமும் அவரே தேன் மதுர யாரும் நிகராக முடியாது இன்னும் ஒரு பிறவி பிறந்து வந்தால் கூட இந்த டி எம் சௌந்தர்ராஜன் அவர்களை எட்டி பிடிக்க முடியாது அவர்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இன்று அகவை தொன்னூறில் கால் பறிக்கின்றார் கடவுளின் கருணையாலும் அவரது பக்தி மலையினாலும் கடவுள் மிக மிக உதவிக்கரம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் டி எம் சௌந்தரராஜன் அவருக்கு நிறைந்த பக்தி பாடர்களை தானே இயக்கி தானே இசை அமைத்து பாடியும் இருக்கின்றார் தமிழர்களின் நெஞ்சத்தில் வாழும் ஒரே ஒரு சிறந்த பாடகர் என்றால் அது டி எம் சவுந்தரராஜனுக்கு நிகராகாது இசையை உருவாக்குவது மனிதன் என்றால் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் உட்கார்ந்து பாடுவது சரஸ்வதியின் தமிழ் திரைப்பட துறையில் திரைப்பட பாடகர் ஆவர் இரண்டாயிரத்தி மூன்றில் பத்மஸ்ரீ தமிழ் திரைப்பட துறையில் திரைப்பட பாடகரவர் இவர் இரண்டாயிரத்தி மூன்றில் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டவர் ஆண்டுகளாக தமிழ் திரைப்படங்களில் பாடியும் வருகின்றார் இவர் திரைப்படங்கள் மட்டுமின்றி சில பக்தி பாடல்களையும் பாடியிருக்கின்றார் மதுரையில் மீனாட்சி ஐயங்கார் என்பவரின் இரண்டாவது மகனாக பிறந்தவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பிரபல வித்துவான் பூச்சி ஸ்ரீனிவாஸ் மருமகன் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறையாக இசையை பயிற்சி பெற்று திரை உலகில் நுழைந்திருக்கிறார் கச்சேரி செய்து வந்த இவரை சுந்தர நடி என்பவர் தனது கிருஷ்ணா விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திரைப்படத்தில் ராதேணி என்னை விட்டு போகாதே என்ற பாடலை பாடுவதற்கு ஒப்பந்தமும் செய்தார் அதைத் தொடர்ந்து மந்திரகுமாரி தேவகி சர்வாதிகாரி போன்ற படங்களில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது தேவகி படத்தில் அவர் பாடியும் நடித்து விருக்கின்றார் டி எம் புகழை என்று காலக்கு எடுத்துகின்ற நகரில் இருக்கும் தேவதாஸ் அவர்கள் முன் வரவின கைத பாவம்ீபங்கே சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ் மக்களை தனது கந்தர்வ குரலால் கட்டி போட்டி டி எம் சௌந்தரராஜன் தமிழ் மொழியை அதற்கேற்ப உச்சரித்து பாடிய பாட்டு தலைவன் டி எம் சவுந்தரராஜன் டி எம் எஸ் என்பதில் உள்ள எஸ் என்றால் சவுந்தரராஜன் எம் என்பது அவரின் தந்தை மீனாட்சி ஐயங்கார் டி என்பது அவரின் குடும்ப பெயர்வா கற்பகம் தரித்திருக்கும் பெண்களுக்கு சத்து மாவு தயாரித்து தருவதில் பிரபலமான குடும்பம் தான் அவருடைய குடும்பம் டி எம் எஸ் அவர்கள் சில விளக்கங்கள் சொல்லும் போது தியாகராஜ பாகவதர் மதுரை சோமு கே பி சுந்தராபால் ஆகிய மூவரையும் தன் மானசீக குருமார்களாக வைத்திருப்பதே தான் பெருமைப்படுகின்றேன் என்றும் அடிக்கடி கூறுவாராம் இது குறித்து தியாகையர் முத்துச்சாமி தீச்சதர் என்றும் செய்த புண்ணியம் என்றுதான் கூற வேண்டும் இந்த மும்மூர்த்திகளின் இசையில் மயங்காதவர்கள் எவரும் இல்லை அதுபோன்று தான் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் மயங்காதவர் இந்த உலகில் இனிவரும் சந்ததியும் இருக்க முடியாது Thank you. iseyunnane aseyum porulin iseyunnane aadum kaleyin nayaganane aseyum porulin iseyunnane aadum kaleyin nayaganane sendal aseyum agilamellame naam aseydal aseyum agilamellame arivai maniraun aanavam perida naam aseydal aseyum agilamellame arivai manira baba gare samagare baba gare baba gare mata baba ra samagare மமக்கு மக்கு ஜன ம்மக்கு ஜன மக்கு ம்மக்கு திண்டா திண்ட ஆ மக்கு மக்கு சகனி சரிணி சரி தடாத தர கதா நீதா தர கடத்தா பால நீங்க gay gay gay madaga baba baba madama parima madama parama ni daani ri sagai madakki kadani daai kadani tari tari daari daa daani daaga ragama madama madama kadani daani tittai vidarini kadri madiriga tamiriga kadani kadani meri tari daani daaga kadani daaga kadani kadani kadri daani kadani daari daani kadani daa மதுரை வரதராஜ பெருமாள் கோவிலில் பூசாரியாக பணியாற்றியவர் டி அவர்களின் தந்தை மீனாட்சி ஐயங்கார் டி இன் முதல் பாடல் ராதே என்னை விட்டு ஓடாதேடி என்று ஒளிப்பதிவான இடம் கோவை கோவைட்ரல் ஸ்டுடியோ அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சி தொடருக்காக மீண்டும் அங்கே போய் இடி பாடாக கிடந்த ஒளிப்பதிவு அறையில் நின்று மீண்டும் அதே பாடலை பாடி மகிழ்ந்தும் இருக்கின்றார் பழைய நினைவுகள் என்றும் அழிவது இல்லை அது எந்த கலைஞனாக இருந்தாலும் நினைவுகள் என்றும் அழிவது இல்லை பழைய இடத்தில் செல்லும் போது கொஞ்சம் மனசின்டையும் அந்த வகையில்தான் இந்த தான் இடிபாடாக கிடந்த இடத்திற்கு டி எம் சௌந்தரராஜனும் சென்று பாடியிருக்கின்ற போல இருக்கின்றது இதை அறியும் போதே மிக மகிழ்வாக இருக்கின்றது மதுரை வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்திலே ஓர் ஓரமாக அங்கே கதிரைகள் போட்டு இந்தி வகுப்புகள் நடத்தியது தவிர வேறு ஏதும் வேலை பார்த்தது இல்லை மற்றும்படி எல்லா கோவில் விசேஷங்களுக்கும் சென்று பஜனை பாடர்கள் பாடி கிடைக்கும் 5 ரூபாய் 10 ரூபாய் பெற்றிலை பாக்கு பழத்தில் தான் அவரின் அவரது உயிர் ஓடிக்கொண்டிருந்தது நான் பாடும் பாடு நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சும் படகாக ஆடும் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் கிளநெஞ்சம் படகாக ஆடும் மகள் நான் பாடும் பாட நலமாக வேண்டும் இசை வெள்ளும் நதியாக ஓடும் அது இளநெஞ்சும் படகாக ஆடும் பாடும் என் தமிழுக்கு பெருமைறாதிருந்தாலோ தனிமை வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை வாழாதிருந்தாலோ தனிமை நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட நிழல் போலும் குழலாட தளிர்நேனி எழுந்தாட அழகே முன்பின்னால் அன்னும் வரும் அன்னம் வரும் வேண்டும் நதியாக கொஞ்சம் செந்த வான் சிறப்பு நிகழ்ச்சியாக தேன் மதுர குரலோன்றராஜன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குகின்றார் டோன்மன் நகரில் இருக்கும் தேவதாஸ் அவர்கள் டி எம் எஸ் அவர்கள் முருக பக்தி என்பது அனைவருக்கும் தெரியும் பாடர்களை எழுதி இசை அமைத்தும் பாடியிருக்கின்ற அந்த பாடல்கள் கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மரவே உள்ள முருகா ங்கிலே சொல்ல நாளில்லைர் மிகு வடிவேலா மன்ன நாளும் திருச்செந்தூரில் மண்ணாவே போன்ற உள்ளம் உருக்கும் பல முருகன் பாடல்களுக்கு இசை அமைத்து பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் டி எம் எஸ் அவர்கள் இசை அமைத்து பாடிய கற்பக வழிநீட் பதங்கள் பிடித்தேன் இன்று அளவில் விரும்பி கேட்கப்படும் பாடலில் ஒவ்வொரு பாராவிலும் ஒரு குறிப்பிட்ட ராகத்தின் பெயர் இடம்பெறும் அந்த பாராவை அந்தந்த ராகத்திலேயே இசை அமைத்து சாதனை செய்தவர்கள்தான் டி சௌந்தரராஜன் கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் கி அருவாயம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் கர்கதி அருவாயம்மா தேவி கற்பக பிடிக்கேன் லக்கஜி அருவாயம்மா தேவி நின் வல்லின் கொற்பதங்கள் பிடிக்கேன் லக்கஜி அருவாயம்மா பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியும் பற்பலரும் போதும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போதும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கம் gara koil kond thirpam irend uyar pingara koil kond tharpagam allin porpadangu thiriten nargathiyallvaiya nee வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேளை தன்னில் சேன் என்னை மறந்தால் ஞானிந்த நாடுதல் யாரிடமோ ஏன் At the beginning of the day, the end of the day, the end of the day, the end of the day. ஆதரித்தாளும் அம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் தகதில் அருவாயம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் தகதில் அருவாயம்மா எல்லோக்கும் இன்பங்கள் எழிலாகிறங்கி என்றும் எல்லோக்கும் இன்பங்கள் எழிலாக இறங்கி என்றும் நல்லாக்கி வைந்திடும் நாயகியே நல்லாக்கி வைந்திடும் நாயகியே நித்திய கல்யாணியே கல்யாணியே கபாலி காதல் புரியும் கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உள்ளாசியே உமா உன்னை நம்பினே நம்மா உல்லாசியே உமா உன்னை நம்பினே நம்மா கொற்பதங்கள் பிடித்தேன் நகதையம்மா நாகேஸ்வரி நீ நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி நீ நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயது தருணம் நாகேஸ்வரி நீ நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே தருணம் பாகே சீதாயே பாகே சீதாயே பார்வதியே பாகே சீதாயே பார்வதியே இந்த யோகேஸ்வரிணியே ி துணையம்மாகேஸ்வரிணியே முலகிணி துணையம்மா கற்பகவரி கொற்பதங்கள் பிடித்தே தக்கியகுமா அஞ்சனம் மையிடும் ambike yembiram anjana mai edum ambike yembiram kunji pula vidum panji en ningidam anjana mai edum ambike yembiram kunji pula vidum panji en ningidam kanjamena adangey அடைந்தேன் தாயவும் ரஞ்சலி ஏறேன கற்பகங்கள் பிடித்தேன் நகதி அடிமை பெண் படத்தின் போது டி எம் எஸ் அவர்களின் மகளுக்கு திருமணம் பாடி முடித்துவிட்டு தான் போக வேண்டும் என்று கிளம்பி சென்று விட்டாராம் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் அந்த பாடல் வாய்ப்பு அப்போதுதான் திரை உலகில் இளம் பின்னணி பாடகராக நுழைந்திருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு கிடைத்தது அந்த பாடல் தான் ஆயிரம் நிலவேவா என்ற பாடல் இந்த பாடலை முதல் பாட உத்தரவிட்டது டி எம் சவுந்தரராஜன் அவருக்கு செந்தவன் கொஞ்சம் ஐரோப்பிய தமிழ் வான் ஒளியில் என்று சிறப்பு நிகழ்ச்சியாக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் ஆதரவு கரம் வழங்குகின்ற டோர்வன் நகரில் இருக்கும் ஜேசுதாஸ் அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கவிஞர் வாளியை திரை உலகுக்கு அழைத்து வந்தது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அந்த நன்றியை இன்று வரையும் மறவாமல் இப்போ நான் சாப்பிடுகின்ற சாப்பாடு டி அவர்கள் போட்டது என்று சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீராறும் கடலெடுத்த என்னும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் ஜனகனமன என்னும் தேசிய கீதத்தையும் யாரும் பாட நிலையில் டி எம் இணைந்து பாடி தந்தது அந்த நாளில் பரபரப்பு செய்தியாகவும் இருந்தது து நாதம் என் குரலில் வளர்ந்தது கீரம் கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீரம் இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் இறை கிரலில் பிறந்ததின் நாதம் என் குரலில் மலர்ந்தது சவுந்தரராஜனின் பிறந்த நாள் அன்று நான் அவரோடு உரையாடிய மகிழ்ந்த சில நிமிடங்களை இந்த காற்றலையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஹலோ வணக்கம் நான் ராகினி பேசுறேன் எப்படி இருக்குறீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் சுகமா இருக்கேன் எண்பத்தி ஒன்பதாவது வயசு ஆரம்பம் இன்னைக்கு திருவிழா மாதிரி கூட்டம் வீட்டுல நானும் ஒரு தீவிர வசகை எனக்கும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு அப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு ஐயா நானும் இங்கே வந்து ஐரோப்பிய தமிழ் வானொலியில் இருந்து அறிவிப்பாளர்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 அந்த பேமிலி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க கார் ஃபேக்டரி எல்லாம் நடக்கிறாங்க நடக்கிறாங்க அவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு பக்தருக்கு ஜெர்மன் ஜெர்மனியை தவிர என் மொழியிலும் பேச முடியாது அவங்களால ஆனா என் பார்த்தேன்னா உயிர அம்மாவுக்கு அந்த நிலோடி வாய்ஸ் நான் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் நல்லா இருப்பா அந்த தாய்மார்களுக்கு நீண்ட ஆய்வோட இருக்க வேண்டும் நீண்ட சுமகலியா இருக்க வேண்டும் அப்படி இருக்க ஆண்கள் நல்லா ஆண்கள் நல்ல நீண்ட ஆய்வோட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 வாழ்த்துகிறேன் மெத்தவும் மகிழ்ச்சி வானொலி இதுல வந்து இதன் சார்பாக உங்கள் வாழ்த்துகிறேன் என்னுடைய வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி மற்றது இன்று உங்கள் பிறந்தநாள் அன்று உங்களோடு முதல் முதல் உதையாடும் சந்தர்ப்பம் எனக்கு இறைவன் தந்ததையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மெத்தவன்றி மெத்தவும் நன்றி நன்றி மரத்தல் வந்து அது மனிதர்களுக்கு கூட அது இருந்தால் தர்மம் நம்மோட இருக்கும் உலகத்தில் கஷ்டமே வராது தர்மத்தை நீதி நடந்தால் சுனாமி எல்லாம் வரும் கட்டடங்கள் எல்லாம் பூமி அகிழ்ச்சி எல்லாம் ஏற்படும் இருந்து யாருக்கும் துரோகம் செய்யாமல் அதுக்காக பழகி பழகி கொண்டே வந்தால் சுகமாக இருப்பார்கள் இயற்கையை நமக்கு ஒத்துழைப்பு வரும் இதை நான் மகிழ்ச்சியோடு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மத்தோடு வாழ்கள் யாரையும் ஏமாற்றாமல் பொய் பேசாமல் அவரவர்கள் தொழிலையே தெய்வமாக நினைத்து அந்த தொழிலை செய்து கொண்டே வந்தால் இருப்பார்கள் என்பதை என் மூலமாக கொள்கிறேன் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்து விடைபெயிருக்கிறேன் நன்றி ஆயிரம் கைகள் taalum ale kadal ool vadilley aadi va aadi va aadi va aadi va aadi va விஸ்வநாதன் இசை அமைத்த பாடல் அந்த பாட முடியுமா என்று தயாரிப்பாளருக்கு அத்தனை பேரையும் அசத்தி இருக்கின்றார் டி எம் எஸ் அவர்கள் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர் டி எம் எஸ் அவர்கள் கண்ணதாசன் எழுதிய கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்ற வரிகளை பாட மாற்றிகளை மாற்றி எழுத வைத்தவர் டி எம் எஸ் அவர்கள் என்பதை வாட வேண்டும் என்று மாற்றி தந்த பிறகுதான் டி எம் எஸ் அவர்கள் அந்த பாடலை பாடியும் கொடுத்திருக்கின்றார் அன்று தியேட்டரையே அதிர வைத்து ரசிகர்கள் எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டிய பாடலை இன்று செந்தமிழ் கொஞ்சம் ஐரோப்பிய தமிழ் வான் நேயர்கள் அனைவரும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை வாழ்த்துவதற்காக எழுந்து நின்று கைதட்டுங்கள் இந்த பாடலை ரசித்துக் கொண்டு யாருக்காக யாருக்காக காதல் ஓதியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை சுவல் ஓதியம் கலைந்த மாளிகை யாருக்காக காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலையமைப்பது யாருக்காக எங்கிருந்து சொந்தவன்பது நஞ்சு வந்தது எங்கிருந்து சொந்தம் வந்தது இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது அங்கிருந்து நாட்டுகின்றவள் இனம் ஆடுகின்ற यार काजे ये यार काजे यार काजे यार काजे यार काजे डीएमएस अवर्गल मुदेल பாடுவதற்கு முன்பு பாடுவதற்கு பின்பு ஒரு கோலம் என்று சொல்லலாம் பாடுவதற்கு முன்பு அவருடைய தோற்றம் நீளமான குடும்பியும் வடகளை நாமவும் டி எம் எஸ் ஆதி நாளைய அடையாளங்கள் சினிமாவில் வாய்ப்பு தேடும் பொருட்டு கோயம்புத்தூர் வருவதற்கு முன்பாக இதே கோலத்தில் தன்னை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு குடும்பியை அகற்றி நாமத்தையும் எடுத்துவிட்டு பட்டையாக பீபூதி பூசியதும் அப்போது கருணாநிதி ஜெயலலிதா என அனைவரிடமும் நெருங்கி பழகி இருந்தாலும் இன்று வரையில் தனக்காக எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜார்டமும் டி எம் எஸ் அவர்கள் பாக பிரிவினை இப்படத்தில் நூறாவது நாள் விழாவின் இயக்குனர் நடிகர்கள் என பலருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது அங்கே பாடகர்களுக்கு மட்டும் விருதுகள் இல்லை இது பாரபட்சமானது என்று கருதி அவர்கள் விழாவில் கடவுள் வாழ்த்து பாட மார்த்து விட்டார் அதன் பின்னர் தான் பட விழாக்களில் பாடகர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன நவராத்திரி படத்தில் சுவாஜி கணேசனின் ஒன்பது வித்தியாச வேடங்களுக்கு ஏற்ப தன் குரலை வித்தியாசப்படுத்தி பாடிய பெருமைக்குரியவர் டி அவர்கள் பட்டினத்தர் அருணகிரிநாதர் என இரண்டு படங்களில் கதாநாயகனாக நடத்திருக்கின்றனர் சிவாஜி இருவருக்கும் ஏராளமான பாடல்களை பாடியிருந்தாலும் அவர்களோடு ஒட்டாமல் தனித்தே கடைசி வரை இருந்தாராம் டி எம் அவர்கள் தனலட்சுமி என்ற பெண்ணை காதலித்திருக்கின்ற டி எம் அவர்கள் சற்று வசதியான குடும்பம் என்பதால் டி எம் பெண் தர மாறுத்து விட்டார்களாம் காதல் தோல்வி பாடலை பாட நேரும் அந்த தனலட்சுமியின் முகம் தன் மன கண்ணில் தோன்றுவதாக சொல்லுகின்றார் டி அவர்கள்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 இறைவனிடம் கேட்டே நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று மனம் வேண்டும் சிறிய காயம் பெரிய குங்கம் ஆறும் இன்னே அடுத்த காயம் சிறிய காயம் பெரிய கும்பம் ஆறும் உண்ணே அடுத்த காயம் உடலில் என்றால் மறந்து போதும் உடலில் என்றால் மறந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே இரண்டு n vekum iravum pagalum irandanam indum tundum irandanam iravum kelung irandana indum kundum irandana uravum pirivum irandana uravum pirivum irandanaal ulilavum <laughs> undu pooradi irandu manam அந்தனை காதல் வழி கண்டளின் தண்டனை காக்கி வழி காட்சியின் கண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடபுள் வழி காதலின் தண்டனை கடபுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இறைவனிடம் கே கே நினைத்து வாழவும் மறந்து வாழவும் இரண்டு மனம் வேண்டும் எல்லா வழக்களும் பெற்று இன்னும் இன்னும் நூறாண்டு காலம் டி எம் எஸ் அவர்கள் வாழ செந்தமிழ் கொஞ்சம் ஐரோப்பிய தமிழ் வான் ஒளி உரிமையாளர்கள் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் சார்பில் வாழ்த்திக்கொண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியை காற்றழுக்கு எடுத்து வந்த டோட் நகரில் இருக்கும் தேவதாஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி என் இனிய தமிழ் நெஞ்சங்களே து கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு உறவில் எழுந்தது அன்பு மேலக்கு எனது மடியில் வா கனவு கணிந்தது நன்றி உனக்கு உறவில் எழுந்தது அன்பு விளக்கு எனகு மடியில் வாசி